ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றாம் ஆண்டு சிவகங்கையின் சின்ன மருந்து ஆங்கிலேயர்களின் அதிகாரத்தை உதறி சுதேசி மன்னர்களின் கீழ் ஜம்புதீவின் மக்கள் வாழ வேண்டும் என்ற தனது சுதந்திர பிரகடனத்தை திருச்சியில் வெளியிட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான முதலாவது படகு போட்டி நதியில் நடத்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் மாநிலத்தில் பழங்குடிகள் ஆங்கிலேய குடியேறிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நியூசிலாந்தில் டரவேரா மலை தீக்கியதில் 153 ஐம்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நார்வே ஜெர்மனியிடம் சரணடைந்தது ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆஸ்திரேலிய படைகள் நாட்டை விடுவிப்பதற்காக அங்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இலங்கையில் 150 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் ஏழாம் ஆண்டு இஸ்ரேலும் சிரியாவும் போர் நிறுத்த உடன்பாட்டிற்கு வந்ததில் ஆறு நாள் போர் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி ஆண்டு யாழ்ப்பாணம் மண்டை தீவில் குறுநகரை சேர்ந்த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 போர்ச்சுகீஸ் கவிஞர் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஆண்ட்ரே மேரி ஆம்பியர் பிரெஞ்சு இயற்பியலாளர் மற்றும் கணிதவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஸ்பென்சர் அமெரிக்க நடிகர் இரண்டாயிரமாவது ஆண்டு பிரைன் ஸ்டேபிள்ஸ் இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ரே சார்டஸ் அமெரிக்க நடிகர் மற்றும் இசைக்கலைஞர் இந்நாளின் சிறப்புகள் போர்ச்சுக்கல் தேசிய தினம் என்று